சச்சிதானந்த விஷ்வோத்தியேதே தாத்தயவிஷா ஸ்ரீக்கே பாவனமங்க ஸித்தியுவாணனோமீலாவதன்மே வந்தியாம் கிரம் தாம் பிபிரியான் நதீரா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் उद्धवருக்கு தொடர்ந்து ஞானிகளை பற்றியும் அஜ்ஞானிகளை பற்றியும் உபதேசம் பண்ணுகிறார் பந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பற்றியும் முக்தியினுடைய தன்மையை பற்றியும் உபதேசம் பண்ணுகிறார் இங்கெல்லாம் பந்தப்பட்டிருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறார் ஹே அங்க உத்தவ அசிய ஸ்திதி உத்பவ பிராணநிரோதம் இந்த ஜகத்தோட தோற்றம் இருப்பு அப்புறம் இதனுடைய தன்மையை நிரோதம் பண்ணுறது பிராணநிரோதம்னு சொன்னால் ஒடுக்கிறதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட கர்மா மே கர்மாங்கிறார் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறதும் ஸ்திதி பண்ணுறதும் லயம் பண்ணுறதுங்கிற கர்மாவை செய்கிறவன் நான் அப்படிங்கிறார் என்னுடைய கர்மா என்னுடைய வேலை தான் இது இந்த படைப்பை உருவாக்குறது காக்கிறது இதை ஒடுக்கிறது அப்படிப்பட்ட இது பாவனங்கிறார் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரலய காரியம் பண்ணுற புண்ணிய கர்மா சிறந்த சுத்த கர்மா அப்படியே இருந்தால் முன்னேற்றம் கிடையாது ஆகையினால் ஓயாது படைப்பும் காத்தலும் அழித்தலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனுடைய புனிதமான தெய்வீகமான அதை பற்றி சிந்தித்தால் நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த விஷயத்தையாவது இது வேதாந்த சாஸ்திரம் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த படைப்புனுடைய காரணத்தை அறிந்து கொள்வது வேதாந்த வாக்கியம் அல்லது புராணத்தில் பகவானுடைய அவதாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா லீலாவதாரே ஈப்சித்த ஜென்மவா ஆஹா பகவானுடைய படைப்பு தொழில் காத்தல் தொழில் அழித்தல் தொழிலை பற்றியோ அல்லது பகவானுடைய லீலாவதாரங்கள் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இப்படிப்பட்ட அவதாரங்களை பற்றியாவது எஸ்யாம் நாத் எஸ்யாம் யாரிடத்தில் எஸ்யாம் ஜிஹ்வாயாம் அர்த்தம் யாருடைய நாக்கில் வாக்குல ந இல்லையோ தாம் வந்தியம் தீரகா நபிப்யாத் அந்த வார்த்தைகளை அதாவது ஈஸ்வரனை சம்பந்தப்பட்டதாக ஒன்று அவதார விஷயமாக இருக்கணும் இல்லாட்டி பரமார்த்த தத்துவ விஷயமாக இருக்கணும் அந்த ஈஸ்வரனுடைய வியாபகாரிக் ரூபம் பாரமார்த்திக ரூபம் இதை பற்றி இல்லாத மற்ற வார்த்தைகள் எல்லாம் புத்திசாலி தன் மனசுக்கு சாந்தியை விரும்பக்கூடிய புத்திசாலி தன்னோடய புத்தியை எப்போவும் பாதுகாக்கிறவன் அமைதி இன்பத்தில் துன்பம் வராமல் காப்பாற்றிக்கிறவன் அவனுக்கு பேர் தான் தீரன் பேர் அவன் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னார் என்னோட சம்பந்தப்பட்டதாக இல்லாத வார்த்தைகளை கேட்குறான் யார் பந்தத்தில் இருக்கிறவன் பந்தத்துக்கு காரணம் ஈஸ்வரனை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் அவரை பற்றின வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறது தான் காரணங்கிறத சொல்கிறார் இங்கே பக்தனாக இருந்து அப்புறம் பகவானுக்கு நமக்கு சம்பந்தத்தை புரிஞ்சு ஞானி ஆகணும் அப்படி இல்லைன்னா பக்தனாவாகவது இருந்துன்னு இருக்கணும் அதுவும் சுத்த பக்தனாக இருக்கணும் இந்த எல்லாம் விரும்பக்கூடிய பக்தனாக இருக்கிறத விட அர்த்தகாமத்தை விரும்பாத பக்தனாக இருக்கணும் அப்படி அப்படி இல்லை அவங்களோடையெல்லாம் சேராதேங்கிறார் ஆகா இதே அதே மாதிரி அவங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னு முதல்ல சொன்னத்தை இங்கே விளக்கி சொல்லியிருக்கார் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் மயாஹீனாம் வாச்சம்னு சொன்னத்துக்கு விளக்கமாக இந்த ஸ்லோகம் அமைகிறது ஆக இந்த ஸ்லோகத்தில் ஒன்று ஜகத்காரண விசாரம் பண்ணி ஈஸ்வர சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி இந்த படைப்பில் பகவான் பண்ணின அவதார மகிமைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும் இந்த ஸ்வர சம்பந்தம் இல்லாத வாக்கியங்களெல்லாம் துக்கத்துக்கு காரணம் பந்தத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தான் விஷயம் எஸ் பாவனமங்குணமீலாவதன்மவா சாத் வந்தியம் கிரம் தாம் விபிரதீர எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்